நம் பாவங்களை மன்னித்து தம்மோடு ஒப்புரவாக்கும் தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக சுவிசேஷ கூட்டங்களிலோ அல்லது பலவிதமான சூழ்நிலையில் தேவனால் தொடப்பட்டு மனம் திரும்பின மக்கள் அடுத்து என்ன செய்வது என்று புதிதாக பிறந்திருக்கிற குழந்தைகளை போல் இருக்கிறார்கள் அவர்கள் சீர்பட்டு பலப்பட்டு வளர்ச்சி அடைந்து ஏசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் மாற வேண்டுமானால் ஒரு திருச்சபை நிச்சயமாய் தேவை என்று பரிசுத்த வேதம் சுட்டிக்காட்டுகிறது அந்த சபை எது அது எங்கே இருக்கிறது அது எப்படி ஒரு மனிதனை பரிசுத்தவனாக மாற்றுகிறது அந்த திருச்சபையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஐந்து வகையான ஊழியங்கள் எவை வாத்தியார் மாறாய் அல்லாதபடி குழந்தைகளுக்காக ஜீவனையே கொடுக்கும் தகப்பன்மார்கள் உள்ள சபை இன்றும் இவ்வுலகத்தில் உள்ளது என்று அந்த சபையை குறித்து இருக்கும் உங்களுக்கு விளக்கி திருச்சபையின் முக்கியங்களை காண்பிக்க வருகிறார் புதியருஸ்லேம் சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் ஏசுதாசன் அவர்கள் நீங்கள் எப்படிப்பட்ட சபையில் இருக்கிறீர்கள் என்று இந்த வேத வெளிச்சத்தில் வைத்து பார்ப்பீர்களானால் தேவனுடைய வருகைக்கு உங்கள் சபை எடுத்துக்கொள்ளப்படுமா என்பதை அறிந்து கொள்ளலாம் பூர்வ பாதை உள்ள சபையே அந்த சபை அதை கேட்டு விசாரித்து அந்த ஜீவ வழியில் நித்திய ஜீவனை அடைவீர்கள் ஆமே செய்கிறார்கள் கூட விடுகிறார்கள் உங்களால் தகப்பட தான் பிள்ளைகளை வேதம் சொல்லுகின்றது அதாவது ஐந்து வகையான ஊழியர்களுடைய வேலை என்ன என்றார் பரிசுத்தவான்கள் பெற்றுக் கொண்ட தேவனுடைய மனிதர்கள் எல்லாம் சீர்கேடுகள் இருக்கும் இந்த சீர்கேடுகளை ஐந்து வகையான ஊழியர்கள் அவரெல்லாம் சீர்கேட நீக்கி எங்கே கொண்டு வரணும் தேவரோடு கொண்டு ஐக்கியப்படுத்த வேண்டும் ஏசு கிறிஸ்துவை போல இவர்கள் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் முதலாவது இரண்டாவது போதிக்கணும் வேலை அதுதான் நான் உன்னுடைய கால்களை கழுவுகிறது நீ இங்குதான் ஒருவருடைய கால்களை வருவ கழுவுறு சகோதரியை வேண்டும் என்று கேட்டார்கள் போஸ்தானம் பெற்றாச்சு பரிசுத்தாய பெறணுமே நீங்கள் பிறகு இல்லையே பரிசுத்தாயிருக்கு முடியாது என்று சொன்னோம் வேண்டும் என்றால் முழங்கால் போட்டு சோதனம் பண்ணு பத்து சோதனம் பண்ணி ஆறு பரிசு தொழில் பெற்றுக் கொண்டார் அவளை பெற்றுக் கொள்ள முடியாத அனுமதி கொடுத்திருக்கின்றோம் தேவனோடு ஒப்பரவானவர்கள் தான் தேவனோடு மனிதர்களை ஒப்புறவாக்க முடியும் கிரும வரங்களை வாங்கி கொடுக்க முடியும் தேவனுடைய நம்ம எல்லோரும் மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் தேவனுடைய திருச்சபையாக ஆராதிக்க ஆண்டவர் நம்ம எல்லோருக்கும் அந்த நல்ல கிருமைக்காக நான் ஆண்டவரை சுத்திருக்கிறேன் ஹலோ இலவையா ஹலோ உண்டாவதாக தேவன் எனக்கு தந்தடை என செய்தி இந்த உங்கள் மத்தியில் வைப்பதற்காக விரும்புகிறேன் அது எனக்கும் புதிதாக இருந்தது அதனுடைய உட்கருத்து எனக்கு மிகவும் தெளிவாக இருந்தது ஆனப்படினால அதற்கு புதிதாக தோன்றினது அதற்காக நான் ஆண்டு நன்றி செலுத்துகிறேன் ராஜகுமார்த்திகள் அறுபது பேர் மர்மனையாட்டிகள் எண்பது பேர் கன்னிகர்களுக்கு தொகை இல்லை உத்துவமையோ புறாவோ ஒரு அப்படினால தேவருடைய பார்வையில் இப்படி வித்தியாசங்களா இருக்கிறது நாம் காணுகின்றோம் எனக்கு தேவன் அருளிய செய்தி இந்த நாளில் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன் தேவனுடைய ஜனங்கள் ஒன்றாய் ஒரே சரீரமாய் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல ஆண்டவராய் கிறிஸ்துவம் என்ன என்றால் பிதா குமாரன் பரசுத்தாவி மூவர் ஒன்றாக போல நம்முடைய பிள்ளைகளும் தேவரோடு ஒன்றரை கலந்து ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சுத்தம் என்பதை நான் இந்த வேதாகமத்தின் மூலமாக உதவி செய்தார்யரும்போது அது ஒரே கயிறு தான் வித்தியாசம் உண்டு காண்கிறோம் இந்த மூவரோடு ஒன்றாக சேர்ந்து ஒரே கயிறாக நூலாக மாற வேண்டும் என்பது இருக்கிறது என்பதை அறிந்து நான் செய்தியை எனக்கு கொடுத்திருக்கிறார் சொல்லுவேன் என்று யார் பிள்ளைகளை மற்றவர்களை போல் அல்ல அழைத்திருக்கிறார் ஒரே ஒரு மனவாட்டி உண்டு அந்த சபையை ஆயுத்தப்படுத்த உலகம் முழுவதும் ஏராளம் ஏராளமாக இருக்கின்றார்கள் நாம் யார் என்கிறதை சரியாக நாம் தெரிந்து கொண்டு அழைப்பில் ஐக்கியோடு பதினேழாம் அதிகாரம் இருபத்தி வாக்கியவர் அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்குவதற்காக நீர் என்னும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் ஒன்றா இருக்க வேண்டும் ஒன்றா இருக்க நமக்குள்ள எந்தமான கருத்து வேறுபாடுகள் பிரிவினைகள் இல்லாத போல நாம் மூவராயிருந்தாலும் ஒருவராயிருக்கின்றது போல ஒரே தேவனாயிருக்கின்றது போல தேவ ஜனங்கள் அதாவது தேவ கூடி வரும் மற்ற நேரங்களிலேயோ என்ன எப்படி இருக்க வேண்டும் நாம் எல்லாரும் ஒரே சரீரத்தினுடைய அவ்வளோ என்ற ஞகத்தனம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரே ஒரே சுவாசம்தான் உண்டு ஒரே ஆவிதான் உண்டு ஒரே தேவன் கத்தர் தான் உண்டு ஒரே உண்டு மற்றபடி நிறைய கிடையாது ஆனால் அப்படி அந்த சரீரத்தில் நம்மை இணைப்பதற்காக கத்தர் அழைத்திருக்கிறார் முப்பதினூர் சீக்கிரம் அறாது போல பிதாக் குமாரம் பருசுத்தாவியானவர் மூவரும் ஒன்றாக அதாவது மூவராக இருந்தாலும் அவர்கள் அதாவது ஒரே ஒன்றாக சேரும் கூட நாலாவதாக நம்ம ஒன்றாக சேர்க்கை விரும்புகின்றார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் மகிமை உண்டாவதாக தேவனோடு ஒன்றாக இருக்கின்றது போல அவர்களும் நம்மில் ஒன்றாக இருக்கும் முடி வேண்டிக் கொள்கிறேன் பதினேழாம் அதிகாரம் முழுவதும் இடத்தில் ஜபம் என்று நாம் பார்க்கின்றோம் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ஆனபடினால அதாவது பிதாவாகிய தேவன் தமிழக குமாரன் மூலமாக கொஞ்சம் முதலாவது தன்னோடு கூட ஒப்புரவாக்கினாராம் ஒப்புரவாகாத ஒருவர் இன்னொருவரை தேவனோடு ஒப்புரவாக்க முடியாது அவருடைய ஊழியத்தினால இன்னொருவர் ஒப்புறவாக மாட்டார் இவர் முதலாவது ஒப்புறவாக இருக்க வேண்டும் இந்த ஊழிக்காரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அல்லது சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா பிறருக்கு அவர்கள் தேவனோடு ஒப்புரவானவர்களாக இருக்க வேண்டும் தேவனோடு ஒப்புரவானவர்கள் தான் தேவனோடு இப்படித்தான் ஒப்புரவாக முடியும் என்று சொல்லிக் கொடுக்க முடியும் பெருமனையே கத்தாவே கத்தாவே கத்தாவே என்று தேவனோடு ஒப்புறவாக முடியாது சொல்லுங்கள் இப்ப ரசிக்க ஏமாற்றுகிறார்கள்ல்லவா அது ஒப்புறவாக்குதலில் ஊழியம் அல்ல ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு என்று நான் பார்க்கிறோம் ஆவியானவர் அதாவது ஊழியர்களே வித்தியாசங்கள் உண்டு வரங்களிலே வித்தியாசம் உண்டு ஆவியானவர் ஒருவர் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நடக்கிற காரியம் என்ன மூன்று காரியங்கள் அந்த மூன்று காரியங்களில் ஒன்று அதாவது சபை பக்தியடைய இந்த ஊழியக்காரர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள் முதலாவதாக பிரசுத்தவான்கள் சீர் பிறந்த புரட்டு இந்த ஐந்து வகையான ஊழியர்கள் இணைக்கப்படுகின்றார்கள் இரண்டாவதாக பக்திருத்தி சபை பக்திருத்த உண்டாக ஊழியர்கள் சபைக்கு தான் இல்லாம ஊழியம் என்று ஒன்றும் கிடையாது சுயாதீனமா அழகு அல்லவா ஒரு இடத்திற்கு பேப்பர் ஊழியம் பேப்பர் அது ஒரு பேப்பர் நடத்துறது அது ஒரு ஊழியமோ அது மேசேசகர்கள் என்கிற ஐந்து வகையான ஊழியர்கள் தான் உண்டு இந்த ஊழியர்களுடைய வேலை பரிசுத்த பெற்றவர்களிடத்திலும் சீர்கேடுகள் இருக்கும் இந்த சீர்கேடுகளை அவர்கள் நீக்க வேண்டும் அது இந்த ஊழியக்காரருடைய வேலை ாகவே போய்விடுவார்கள் என்பது வகையான ஊழியர்கள் அவர்கள் சொல்லும் போது அதை ஏற்றுக்கொண்டு யாரை நீக்க பிரயாசப்படுகிறார்களோ அவர்கள் பெரிய ஆட்களாகி விடுவார்கள் என்று வேற சொல்லுகின்றது சாமுவில் எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துக்கொள்ளுங்க இன்னும் பல பெருசு எடுத்துக் கொள்ளுங்க அவர்கள பெரிய பெருசுத்தவான்களுடைய கைக்கோள் வளர்ந்தவர்கள் பணிவுடை செய்து வளர்ந்தவர்கள் தேவாலய பணிவுடைகளை அவர்கள் செய்தார்கள் செய்து எளியாவை எடுத்துக் கொள்வது எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தை எலியாவின் ஊழியக்காரன் இளசா என்று சொல்லியிருக்கிறதை நாம் காணுகின்றோம் இப்படித்தான் வேதம் அமைக்கப்பட்டிருக்கிறது அருமையானவர்கள் வேதத்துக்கு வெளியாக ஒரு ஊழியம் இல்லை வேலை வேதத்துக்கு வெளியாக ஒரு ஜீவியமும் இல்லை சபைக்கு வெளியே இல்லை என்று நாம் காணுகின்றோம் வேதம் என்ன சொல்லுகிறது தேவனாயிரத்தில வேண்டிக் கொள்ளும் என்ன வேண்டிக் என்றால் ஆண்டு என் மூலமாக போல அவர்கள் நம்ம ஒன்றா இருக்க வேண்டும் இதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொன்ன கைது போட்டுமல்ல உங்களால் தகப்படும்யே அருமையான கத்தனை பிள்ளைகள் வேதம் சொல்லுகின்றது ஐந்து வகையான ஊழியர்களுடைய வேலை என்ன என்றால் பர்சுத்தவான்கள் பெற்றுக் கொண்ட தேவனுடைய மனிதர்கள் இருக்கும் இந்த சீர்கேடுகளை நீக்குவது யார் இந்த ஐந்து வகையான ஊழியர்கள் அவர்கள் தான் இந்த சீர்கேடை நீக்கி எங்க கொண்டு வரணும் தேவனோடு கொண்டு ஐக்கியப்படுத்த வேண்டும் இந்த சீர்கேடுகளோடு தேவனோடு ஐக்கியப்பட முடியாது ஐக்கியப்பட்டிருக்கிற நம்ம சொல்லுகிற வேலை அது தேவனுக்கு முயற்சி பிள்ளைகளே அதாவது தேவன் நியமித்து ஒரு சட்ட புஸ்தகம் கையில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த சட்ட மாறாக ஒருவன் ஜீவிக்க விரும்பினால் ஒரு சீர்கேடு திறந்த மாட்டார்கள் சீர்பட மாட்டார்கள் போய்விடுவார்கள் என்பது தேமாவை ஊழியர் தேவசிக்கு மாறாக பவுல் சொன்னதை கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் பரணவாதம் கூட கூட்டிட்டு போடும் என்று சொன்னார் பவுல் சொன்னால் இல்லை அவன் அதாவது என்னிடத்துக்கு போகும் என்று சொன்னதுக்கு வர வேண்டாம் என்று பெயர் வேதத்தில் காணவே இல்லை என்று நாம் காண்கின்றோம் தேவனுக்கு மயமே உண்டாவதாக அன்படியால் அருமையான தேவன் பிள்ளைகளை பிரசுத்தவானுடைய ஊழியர்களை வேலை என்ன சீர்கேடுகளை நீக்கி அவர்களை பரிசுத்தப்படுத்தி இப்படி இந்த வசனத்தில் சரி பண்ணிக் கொள்ளுங்கள் இது சரியில்லை அறிக்கை சேரணும் இப்படி சொல்லும் போது அதை காது கொடுத்து கேட்டு யார் தங்களை சீர்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் சீர்திருந்து அவர்கள் சீர்படுவார்கள் அப்படித்தான் வேலை எழுதியிருக்கிறது அவர்களுக்கு மூன்று வேலை ஒன்று பரிசு வேண்டும் இரண்டாவது சபை பத்திரி அடைய இவர்கள் காரணமாக இருக்க வேண்டும் நான் சப்பானு மாதிரி முழங்காவில் அப்படி என்று சொல்வதில் நான் அதை காண்பித்து எல்லோரும் இளைஞர்கள் அப்ப எட்டி பார்த்து அதாவது சிலர் முடியாவிட்டால் ஒரு சிலர் எடுப்பின் பார்க்கிறார்கள் நான் அதை பார்க்கிறேன் மகிமை உண்டாவதாக சபை பக்திருச்சி அடைய இந்து ஊழியர்களேசு போல இவர்கள் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் முதலாவது முதலாவது வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் இரண்டாவது போதிக்கணும் ஏசு கிறிஸ்துவ வேலை அதுதான் இதற்கு நான் கேள்வி மாட்டேன் என்றைக்கு வெளியிருந்து பல பிள்ளைகள் வந்து இருக்கிறார்கள் பழைய விசுவாசிகளோடு அட்வான்ஸ் சத்தியத்திற்காக நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கள் சத்தியத்திற்கு சதை கூட கின்றவர்கள் எந்த மறுப்பும் இல்லை இதுவரைக்கும் இந்த பிள்ளைகள் எந்த கேள்வி கேட்டதும் இல்லை வந்தார்கள் சுனத்தை பிடித்துக் சின்ன சின்ன காரியத்தை உடனக்குடன் அறிக்கை செய்கிறார்கள் சீர்திருத்திர வேலை இல்லையெழு அந்த இடத்துக்கு வந்தவுடனே அவர்களை பார்த்தவுடனே பிடித்துக் கொள்கிறார்கள் இதுதான் நான் எதிர்பார்த்த இடம் இல்லையில அவர்கள் அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் என்று நாம் காணுகின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வேலை இரண்டாவது சபையை சீர்படுத்த வேண்டும் பக்தி இருக்கையடைய செய்கணும் இருக்க வேண்டிய லட்சணம் என்னென்றால் பக்திவருத்தி பக்தி சபையில் இருக்கணும் பக்தி இல்லாத இடத்துல ஒன்றும் இருக்காது பக்தி என்பது ரொம்ப முக்கியம் அருமையானவர்களே பக்தி உள்ளவர்களை தான் தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார் பக்தி உள்ளவர்களை தான் தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார் இவழிய அல்ல பக்தி இல்லாதவர்களே அல்ல தேவ பக்தி உள்ளவர்கள் காலத்திலே தேவை ஹலையா தேவபக்தி உள்ள எல்லா கற்புகளும் எல்லா ஒழுக்கங்களும் எல்லா ஒழுங்குகளும் எல்லா நேர்மைகளும் அவர்களிடத்தில் இருக்கும் உண்மை அதிகம் பக்தி வந்துவிட்டால் எல்லாம் அவர்களிடத்தில் இருக்கும் தேவ பயம் அவர்களிடத்தில் இருக்கும் இந்த ஐந்து வகையான ஊழியர்களே அதாவது இரண்டாவது வகை சபையை பக்தி விரக்தி அடைய செய்வது மூன்றாவது ஊழியத்திற்காகவும் எழுதியிருக்கின்றது மூன்று காரியம் இந்த ஐந்து வகை ஊழியர்கள் செய்ய வேண்டிய மூன்று வேலைதான் அனுப்பப்படுவார்கள் இரண்டாவது தீர்க்க தரிசைகளையும் மூன்றாவது போதகர்களையும் மெய்ப்பர்களையும் ஏற்பட்டு இல்லையா இல்லையா அது கட்டுரை பிள்ளைகளே ஆட்களே நான் வந்திருக்கிற நம்முடைய நிலைமை என்ன என்கிறத உணர முடியாத நான் சில வசனங்களை மத்தியில சொல்ல விரும்புகின்றேன் ஒன்றா இருக்கின்றது போல இவர்களும் நம்ம ஒன்றாக இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே என்று தேவ நாம் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ பிரிவினை அப்படியே இவர்களும் நம்மிலே அந்த நிலைக்கு ஆக வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் வாசிக்கலாம் ஒன்று ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டு முதல் வாசிக்கலாம் இவைகள் இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாக இருக்கிறது இவைகள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழைய ஒளிந்து போயின இவைகள் எல்லாம் இவைகள் மனிதனால் இவை துப்பாக்கி காட்டினாலும் கிட்டக்கிரியைகளை ஏழ்மையால் செய்வார் அவர்களை சுட்டு போடுவேன் என்றால் அவர்களை செய்யத்தான் செய்வார் ஆனால் இப்பொழுது என்னை நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார் என்றால் புது சஷ்டியாக்கி இருக்கிறது என்றால் இது யாரு இவையெல்லாம் தேவனால் தேவனால் உண்டாயிருக்கிறது ஒப்புரவாக்கி எங்களில் ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் பாவத்தில் இருக்கிற மனிதர்களை தேவனோடு ஒப்புரமாக்கக்கூடிய ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார் என்னவனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமரு உலகத்தாருடைய தமக்கு கிறிஸ்துக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி உபதேசத்தை உபதேசத்தை எங்களை ஒப்புறவாக்குதலில் உபதேசத்தை ஒப்புவித்தார் ஒரு உபதேசம் இருக்கிறது எல்லா ஊழியங்களையும் நான் சொல்லவில்லை ஒப்புறமாக்காதவர்கள் தேவனோடு மனிதர்களை சேர்க்க முடியாது சேர்க்க மாட்டார்கள் என்று நாம் கண்டிப்பாக வாசிப்போம் தொடர்ந்து தொடர்ந்து வாசிப்போம் ஆனபடினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது எங்களை கொண்டு தேவனாய்வு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்னானாதிபதிகளாக இருந்து நாங்கள் கிறிஸ்துவின் சாணத்தில் கிறிஸ்து செய்கிற வேலையை செய்யும்படியாக எங்களை நியமித்து இருக்கிறார் நாங்கள் கிறிஸ்துவின்பதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புறவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் தேவனோடு ஒப்புறவாகுங்கள் கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் Hallelujah! Hallelujah! Allah! Hallelujah! Hallelujah! Do they appear with Jesus? If you pinch Charl cortโん or Sam, you put their hands and��터 with them You episódio下 from Lord Himself! Didn't you say, What about you? Since they're être bundleipsist, Let's say Jesus Christ, Yes we are NOW! வேதம் என்ன சொல்ல ஒப்புரமாக்குது ஊழியத்தை எங்களிடத்தில் நம்மை தேவனோடு ஒப்புரமாக்கி முதலாவது தேவன் இந்த உபதேசத்தை கொண்டு வருகிறவர்கள் இந்த உபதேசத்தை நடப்பிக்கின்றவர்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும் இவர்கள் தேவனோடு ஒப்பரம் ஆனவர்களாக இருக்கணும் இவர்கள் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும் இந்த ஊழியத்தை செய்கிறவர்களை நான் சொல்லுகிறேன் எல்லாரும் நான் சொல்லல இந்த உள்ளிட்ட செய்கிற தேவரோடு பாவத்தில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற மனிதர்களை அதாவது கிறிஸ்துவோடு கூட ஒன்றரை கலக்க செய்ய வேண்டும் என்றால் இவர் முதலாவது தேவனோடு ஒப்புரவானவராக இருக்க வேண்டும் தேவனோடு ஒப்புரமாகாதவர் பிறருக்கு சுயசேஷன் சொல்லி அவர்களை தேவனிடத்தில் சேர்க்க முடியாது இவர் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவராக இருக்க வேண்டும் பாவம் செய்யாதவராக இருக்க வேண்டும் பாவத்துக்கு இவருக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்க தேவனோடு ஐக்கியமாக இருக்கின்றவர் நான் இந்த பிரகாரம் தேவனோட ஐக்கியமானேன் இந்த சத்தியத்தின் மூலமாக இந்த உபதேசத்தின் மூலமாக நான் பரிசுத்தமானேன் வேறு வழியாக பரிசுத்தப்பட முடியாது உப்புரவாக்குதலின் ஊழியம் என்று ஒன்று அந்த ஊழியம் செய்கிறவர்களுக்கு உப்புரவாக்கக்கூடிய உபதேசத்தை தந்திருக்கின்றார் வாக்கு சொியாடு ஒப்புரவாக்காத ஊழியங்களெல்லாம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தை ஒரு வாசிக்கலாம் என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான் என்னோடு சேர்க்காதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான் என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்க என்னோடு சேர்க்காதவன் என்னோடு சேர்க்காத ஊழியம் இருக்கிறது கைதூக்கிறேன் ஏதாவது சத்தியம் உண்டா ஏதாவது உபதேசம் உண்டா ஏதாவது உண்டாங்க எங்கேயாவது ஒரு ஆராய்ச்சி நடத்துக்கு போங்க இல்லையாருமையானவர்களே ஒப்புரவாக்குதலின் ஒரு ஊழியம் இருக்கிறது அந்த ஊழியத்தில் சேர்க்கிறோம் நான் தேவனிடத்தில் மனிதனை சேர்க்கிறான் என்று எரிவாக்கு சொல்லுகிறது அதற்காக நான் தேவனுக்கு சோற்றல் சொல்ல முதலாவது தேவன் தம்முடைய அப்பா சொல்ல தம்மோடு கூட ஒப்புரவாக்கினார் ஒப்புரவாக்கிவிட்டு அவர்களுக்கு இந்த உபதேசத்தை கொடுத்தார் யோசனை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அவர் பிதாவாகிய தேவனால் டைரக்டாக அனுப்பப்பட்டவர் அவருக்கு தேவையில் உபதேசத்தை கொடுத்திருந்தார் அவர் வந்து என்ன முதல்ல பிரசங்க முடியினார் மனம் திரும்புங்கள் பரலோகராட்சியும் சபீபமாயிருக்கிறார் மனம் திரும்பினவர்களுக்கு பாவ மன்னிப்பு என்று பிதாவினால் கட்டளை பெற்றவர்கள் பிதாவினால் கட்டளை பெற்றவர்கள் தான் இதை செய்ய முடியும் மற்றவர்களை செய்யக்கூடாது செய்தாலும் பாவம் அவர்களை மேற்கொண்டு விடும் பிறருடைய பாவத்தில் ஒருவர் கேட்பார் ஆனால் இவர் தேவனோட ஐக்கியம் உள்ளவர்களும் விடுதலை இருந்தால் தான் ஒட்டாது ஒட்டிக்கொள்ளும் செயல்படுத்த முடியாது ஊழியத்தை அந்த அதிகாரத்தை தேவன் தம்முடைய போஸ்டர்களுக்கு கொடுத்தார் நன்றாக கவனிங்கள் உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன் அன்பையானவர்களே தேவனோடு ஒப்புரவாகும் ஊழியம் இந்த ஊழியம் என்ன ஊழியம் தேவனோடு ஒப்புரவாக்கக்கூடிய ஊழியம் பாவ அறிக்கை செய்து அவர்களை தேவனோடு ஒப்புரவாக்குகிறோம் சகோதரியை திரு கேட்டார்கள் ஞானஸ்தானம் பெற்றாச்சு நீங்கள் பிறகு இல்லையே பரிசு திருந்து கொடுக்க முடியாது என்று சொன்னோம் வேண்டும் என்றார்கள்ட்டு சோதரமணி பத்து சோதரமணி ஆறு பரிசு பெற்றுக் கொண்டார்கள் அவர்களை திருவிருந்து பெற்றுக் கொள்ளும்படியாக அனுமதி கொடுத்திருக்கின்றோம் தேவனோடு ஒப்பிரவானவர்கள் தான் தேவனோடு மனிதர்களை ஒப்புரமாக்க முடியும் தேவனிடத்திருந்தவர்களுக்கு கிரும வரங்களை வாங்கி கொடுக்க முடியும் அருமையான கத்து பிள்ளைகிறேன் நாம் தேவனோட ஒப்புரவாக்கு ஓடியத்தில் பங்கு பெற்றிருக்கிறோம் ஒப்புரவாக்குகளின் உபதேசத்தின் மூலமாக சுத்தமாக இருக்கிறோம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை பேர் ஒன்று உங்களை விடுதலை ஆக்காது சத்தியம் தான் விடுதலையாக்கும் எங்கே சத்தியம் உண்டோ எங்கே சத்தியம் போதிக்கப்படுகிறதோ எங்கள் தேவனோடு ஒப்புரமாக்கூடிய உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் மூலமாகத்தான் மனிதன் தேவனோடு ஒப்புரமாக முடியும் இல்லாவிட்டால் அவதையும் பெற்றிருக்கலாம் அவர்கள் எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கலாம் தேவனோடு ஒன்றரை கலக்கிற ஒரு ஊழிய ஒரு ஒரு ஜீவியம் இருக்கின்றது அதை இந்த சத்தியத்தின் மூலமாகத்தான் பெற்றுக் கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது சொல்லுகின்றார் ஒன்றிய முதலாம் அதிகாரம் மூன்றாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார் இப்படி அவர்கள் சொல்லுகிறார் அவர்கள் தேவனை பின்பற்றுகிறவரு தேவனோடு ஒன்றித்திருந்தவர்கள் ஆனப்படுகிறார் நீங்கள் எங்களை எங்களுடைய கூட்டத்திற்கு வாருங்கள் என்று ஏன் அழைக்கிறோம் நாங்கள் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறோம் நீங்களும் தேவனோடு ஐக்கியமாக்கூடிய சத்தியம் எங்க இருக்கிறது ஐக்கியம் உள்ளவர்கள் அறிவிக்கிறோம் ஐக்கியம் இருக்கிறது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவை உங்களுக்கு எழுதுகிறோம் ஒலியாயிருக்கிறேன்னு இருளில் இது நாங்கள் அவடத்தில் கேட்டுக்கு மகிழமை உண்டாவதாக எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு இருக்குமாரி கிறிஸ்துவோடும் இருக்கிற சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவை எழுதுகிறோம் எங்களை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் எங்களை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் என்று ஏன் சொல்லுகிறோம் வெறும் பின்பற்றி எந்த பிரயோஜனம் மனிதரை மனிதன் பின்பற்றி என்ன பெற்று ஐக்கியம் எங்களை நீங்கள் பின்பற்றினால் நீங்களும் தேவனோடு ஐக்கிய பெற்று விட முடியும் என்று சொல்லுகின்றார் இருபது பெட்டி ட்ரெயின் பெட்டி தண்டவாளத்தில் நிற்கிறது என்றால் என்ஜின் மாற்றப்படாத வரைக்கும் இன்ஜனோடு கனெக்சன் ஆகாத வரைக்கும் அங்கேதான் இருக்கும் நிறைய இருக்கலாம் வண்டி போனமே வண்டி போக விடுமென்றால் கனெக்சன் ஆக வேண்டுமே தொடுத்தால் தான் இடத்துக்கு போகும் இல்லாவிட்டால் பெரிய கூட்டம் பெரிய கூட்டம் தேவனோடு ஐக்கியம் உண்டா தேவனோடு ஐக்கியப்படுங்கள் பாதத்துக்காக சொல்லலாம் நாங்கள் தேவனோடுதான் ஐக்கியமாக இருக்கிறோம் பேசுகிறேன் என்று சொல்லாம் நான் திருவசனத்தை சொல்லுகிறேன் இவர்கள் நம்ம ஒன்றா இருக்கணும் என்று சொன்னார் ஆனால் தேவன் இதுக்கு என்ன செய்தார் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் மூலமாக இவர்களை முதலாவது இவர்களுக்கு இந்த ஒப்புவாக்குதலின் ஊழியத்தை அதிகாரத்தை அப்போ கொடுத்தார் என்ன <tututu> என்று சில காரியங்கள் ஆகிட்டாலும் உடனே சொல்றேன் எல்லாத்தவரும் அறிக்கை செய்யணும் அறிக்கை செய்யுங்க அறிக்கை உங்களுக்கு விடுதலை உண்டாயிடும் பிள்ளைப்படி காட்சி தரிசனங்களை காண்பீர்கள் தேவனோடு உள்ள ஐக்கிய நமக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த உபதேசத்தின்படிதானே இப்ப நாமெல்லாம் சுத்தமாயிருக்கிறோம் இந்த தேவனோடு உப்புரவாக்கக்கூடிய உபதேசம் அந்த அந்தவாக்கக்கூடிய ஊழியம் முடிவுகளுக்கு கத்தர் கொடுத்திருக்கின்றார் அந்த ஊழியத்தின் மூலமாக நாம் எல்லாரும் தேவனோடு ஒப்புரவாயிருக்கிறோம் ஒரு சிறிய பிள்ளை கூட கண்ணை மூடிவிட்டா நான் அதை கண்டேன் தேவனை கண்டேன் பேதவை கண்டேன் தேவதூதர்களை கண்டேன் கடவுளைய பேசுறதாக இருக்கிறதெல்லாம் அவைகளை விட்டுவிடும் போது ரொம்ப பனிரண்டு முழுமையான அன்பு செலுத்தினார்களா என்பதை நாம் அறிய முடியவில்லை அன்பு ஆயிருந்திருக்கிறார் அவர் ஒருவர் எழுதி அன்பாயிருந்த சீசன் என்ன செய்வாரை சுமார் கேவலர்களால் மார்பில் செல்லப்பட மாறி வாயை பார்த்துட்டே இருப்பார் அலே லவியா அலே ஹவ்யா இந்த ஐக்கியத்தில வளர்ச்சி அப்புறம் இருக்கிறது இம்மலாவது நாம் தேவனுடைய இந்த உபதேசத்தின் வாக்குதலின் உபதேசத்தின் மூலமாக நம் பாவை செய்து ஞானஸ்தானம் பெற்று அந்த தேவனோட ஐக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம் யார் யார் பிரசுத்தாய் பெற்றார்களோ அவர்கள் தேவனோடு ஐக்கியமாக விடுகிறார்கள் ஆனால் இதுல வளர்ச்சி இருக்கிறது எனவே இருக்கிறது தகப்பறை நாலு பிள்ளைகள் இருந்தாலும் அந்த தகப்பற சோல் கேட்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு அந்த தகப்பறத்துக்கு ரொம்ப அன்பு இருக்கும் ரொம்ப அன்பா இருப்பார் அந்த பிள்ளைய செல்ல பிள்ளையாக வைத்திருப்பார் என்று நாம் காணுகிறோம் யாக்கோவுக்கு பன்னிரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் அவருக்கு பலவரணைய அங்கிகளை போடுவார் அழகும் பார்ப்பார் பக்கத்தில் வைத்துக் கொள்வார் அது அண்ணமாருக்கு அது பெரிய பொறாமையாக இருந்தது இந்த பகல எப்படி தீர்த்து கட்டிடணும் என்ற முடிவுலேயே அவர்கள் இருந்தார்கள் சந்தர்ப்பம் வந்து அதை செய்ய பார்த்தார்கள் யோசிப்பது திட்டம் இருந்தது நடக்கிற பிள்ளைகள் செல்ல பிள்ளைகளாக அவர்களை மிகவும் நேசித்து அவர்கள் விரும்புகிறதற்கு அதிகமாக அவர்களுக்கு நன்மை செய்து செய்வார் அதே ஒண்ணமாக ஐக்கியப்பட்ட பிறகு நாம் தேவனுடைய கற்பனைகளை கைகொள்ளணும் பிரமாணங்கள் எல்லாம் நாம் கை கொண்டு அவருடைய அன்பிலே கொஞ்சம் குறைந்து விடாதபடி அவரோடு நாம் ஐக்கியமாக இருக்கணும் அவர் சொல்லாம ஒன்னும் செய்ய மாட்டார் வேலை வரல வேலை என்ன உத்தரவு அவர் சொல்கிறதான் இவர் செய்வார் அவர் தான் அவர்கள் ஒரு மனிதனை போல ஏன் வாழ்ந்தார் என்றால் ஐக்கியமாக இருந்து விரும்புகிறேன் என்று அவர் சொன்னார் இடத்திலே வேண்டிக் கொண்டது மாத்திரமல்ல நமக்கு சொல்லுகின்றார் நீங்கள் எல்லாரும் பிதாவோடு ஐக்கியமா இருக்கிறோமே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்று நான் கேட்கின்ற சத்தியம் என்ன என்றால் நாம் தேவனுடன் பிதாவும் குமாரணும் பிரசுத்தாவை ஒன்றாய் ஒன்றாயிருக்கிறது போல நாம் எல்லாரும் தேவனோடு அன்பாயிருக்கிற பிள்ளைகளை அந்த பிரகாரம் செய்வார் அவருடைய துக்கங்களை எல்லாம் போக்க அவருடைய கவலைகள் கலக்கங்கள் எல்லாம் நீங்கி போக அவர்களை சந்தோஷப்படுத்த அவர்களை அந்த பிரகாரம் உற்சாகப்படுத்துவார் அருமை வழக்கத்துடைய பிள்ளைகளே நாம் இந்த நாளில் ரட்சிக்கப்பட்டு பட்ட பிறகும் தனியாக இருக்கிறது போல இருக்கக்கூடாது ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த ரட்சித்த தேவனோடு ஒன்றரை கலைஞருடைய அன்பிலே கழிவுகிற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஒரு பெரிய வயதான ஆள் அவர் சுமைய சுமந்து கொண்டே போயிருக்கிறார் ரொம்ப கலைத்து போய் போறார் பாவம் அப்படி இருக்கும்போது ஒரு வண்டி ஒரு சக்கர வண்டிகாரன் மாட்டு வண்டியாரன் அந்த பக்கமாக வந்திருக்கிறார் பெரியவர் இவ்வளவு கஷ்டப்படுகிறதை பார்த்து தாங்க முடியல அவன் பெரியவரு வண்டியில ஏறி கொள்ளும் அவர் வண்டியில மூட்டையோடு தான் ஏறினார் இறக்கி வைக்கல அங்க வந்து உள்ளது உட்கார்ந்து தலையில வச்சுக்கிட்டு தான் அவர் வண்டியில் இருக்கிறார் அப்போ அந்த வண்டிக்காரர் ரொம்ப தூரம் போய் எங்கே இறங்க வேண்டும் என்று தெரியவில்லையே என்று பின்னிட்டு பார்த்தார் பார்க்கும்போது இது பெரியவர் கீழே நடக்கும்போது சுமையில எப்படி தவிச்சுக்கிட்டு இருந்தாரோ அப்படியே தலையில மூட்டை வகித்துக் கொண்டு களைத்து போய் மூச்சு மூச்சு என்று இருக்கிறார் தாக முடியாது அவருக்கு கொஞ்சம் இளைப்பாடு செய்தல்லவா அனுப்ப வேண்டும் என்று ஏறினோம் அவர் இப்படி இருக்கிறார் பெரியவரு நான் உங்களை வண்டியில ஏறிக்கொள்ள சொன்ன ஏன் மூட்டை தலையில வகித்து என்று கேட்டதுக்கு அவர் சொன்னார் வண்டியில தானே சொன்னீங்க வைத்திருக்கிறார்கள் அவர் மீதான் வைக்கவில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் வரத்தப்பட்டு பாரச வைப்பாரு எல்லாரும் என்னிடம் சொல்லவாருங்கள் நான் உங்களுக்கு இழப்பாறு பருவ தலை என்ன ஒன்றை கலந்து கொள்ளிவிட்டார் இவர்களெல்லாம் நம்ம ஒன்றாயிருக்கும் முடி இவர்களெல்லாம் நம்மில் ஒன்றாயிருக்கும் முடி இவர்கள் அநேகராய் ஆயிரம் லட்சம் கோடியாயிருந்தாலும் இவர்கள் நம்மளே ஒன்றாய் இருக்கும் முடியாக இதாவது நீ நான் ஒன்றா இருக்கின்றது போல இவர்கள் அதாவது இவர்கள் ஐக்கியமா இருக்கணும் இவர்கள் நம்ம ஐக்கியமா இருக்கணும் என்று சொன்னார் நம்ம ஒன்றரை கலந்து ஐக்கியமாக நான் மூன்று பேரும் ஐக்கியமாக இருக்கின்றது போல இவர்கள் நாலாவதாக மனிதர்கள் இவர்கள் நம்மிலே ஐக்கியமாக ஒன்றரை கலந்து இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் முதல் முதல் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்து பிளஸ் இவர்கள் இவர்களிலே கிறிஸ்துவை காணுகின்றோம் கிறிஸ்துவோடு ஒன்றரை கலந்திருக்கின்றார்கள் உடைநடைகள் சகலமும் கிறிஸ்துவை போல இருக்கிறது என்று சொன்னார்கள் அருமையான கட்ட பிள்ளைகளே ஒருவருக்கு ஒரு பொட்டி மனப்பான்மைகள் இருக்கக்கூடாது கிறிஸ்து அப்படி இல்லை என்ற சொல்ல நானும் நேரம் ஒன்றா அதே போல இவர்களும் ஒன்றாக நம்ம நிலை நம்மிலே இருக்கும் போது பிரிவினை பிரிவினை உள்ளவர்கள் விலகிதான் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது யார் யாருக்குள்ள அதாவது கண்ட சகோதரிடத்தில அன்பில்லையோ பிரிந்து இருக்கின்றார்களோ அவர்கள் தேவனையொட்டம் பிரிந்துதான் இருக்கின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆனபடிதான் தேவனோடு ஐக்கியமா கண்ட சகோதரிடத்தில் அன்பு காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு து ஒவ்வொன்றில் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் இன்று கற்றல் சொல்லுகிறது என்றால் இவர்கள் நம்பில் ஒன்றாயிருக்க வேண்டும் இவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒற்றுமை ஒன்றாக இருக்கும் நிலை ஒருமைப்பாடு இவைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று திருவசனம் சொல்லுகிற அப்படின்னால நான் எழுவையா பிரிந்து போகிறேன் மனநிலை அல்ல அதாவது இசைந்து இருக்கின்ற ஒரே அவை அவங்களை ஒரே எண்ணமுடையவர்களாய் ஒரே சரீரவாய் இவர்கள் ரெண்டாவதிகாரத்தில் சொல்லி இருக்கின்ற பிரகாரம் வாசிக்க வேண்டாம் தேவனுக்கு மைண்டாவதாக அவைகள் ஒன்றை ஒன்று நிற்காமல் வரிசையிலே செல்லும் அவைகளுக்கு முன்பாக அக்கினி பற்றி அறியும் அவருக்கு முன்பாக சத்தம் விடுவார் என்று சத்தம் விட வேண்டுமா அவருடைய அக்கினி பற்றி அறிய வேண்டுமா ஏக இருதயம் உள்ளவர்களாய் இறைவனோடு ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று இறை வாக்கு சொல்லுகின்றது கம்பி அவனோடு அவனை பின்பற்றி போட அவனுமா நட என்று ஒரு பெற்றவர்கள் ஒரு பையனை பார்த்து சொல்ல வேண்டும் என்றால் அவர் கிறிஸ்துவ மாதிரியாக காட்ட வேண்டும் காட்டும் போது அவனோடு சேர் அவனோட சேர்ந்தால் நீ அவனைப் போல மாறி எல்லாம் படிக்கிற பிள்ளைகளை கண்டால் பெற்றோர்கள் சொல்வார்கள் அவனோடு சேர்ந்து பழகிடா என்று சொல்லுவார்கள் அதே வருடமாக இருக்கிறது என்கிறேன் நன்னில் ஒன்றா இறக்கும் வேண்டிக் கொள்கிறேன் பிளாவே என்று நீ எனக்கு தந்த மகிமையை இவர்களுக்கு கொடுக்கிறேன் சொல்லுகின்றார் சீடர் இனத்தில் சொல்லுகிறார் பிதா என்னை அனுப்பினது போல உங்களை அனுப்புகிறேன் இந்த ஒன்றை வாசிங்க இருபதாவது காலம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரைக்குள்ள வசனங்கள் ஹலே ஹலியா ஹலே ஹலியா அதில் ஒன்றை வைத்துக் பிதா குமாரனை எதற்காக அனுப்பினாரோ அதற்காக உங்களை அனுப்புகிறேன் அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் உங்களுக்கு காண்பித்தார் இருபத்தி ஒன்னு வாசக சீக்கியர்கள் கத்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் ஏசும் மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதாயனை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் ஆனால் ஒன்று பரிசுத்தாவி பெற்றிருக்க வேண்டும் பெருமனிதர்களுக்கு இந்த ால பிதா என்னை அனுப்பொள்ள தேவன் கொடுத்து அதிகாரம் செயல்பட வேண்டும் என்றால் பேய்களோட நோய்கள் குணமாக அனுப்ப அபிஷேகம் நடக்க அற்புதங்கள் நடக்க மனிதர்கள் வாழ்க்கையில் நின்ற கால இருக்கிற குறைபாடு தீர நன்மையான ஆசீர்வாதம் கிடைக்க செய்ய வேண்டியது என்னால் பரிசுத்தாக பெற்றுக் கொள்கிறோம் அதிகாரம் பெற்றவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மய்மையா ஒப்புற வாக்குதலின் ஊழியோ பாவங்களை மன்னிக்க மன்னித்து அவர்களை தேவனோடு இணைக்கிறது அதான் அப்போ சொல்ல அதாவது நீங்கள் யாருடைய பாவத்தை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிப்பேன் இவர்களுக்கு மன்னிக்கப்படாத மன்னிக்கவில்லை அவர்களுக்கு இது மனிதன் செய்கிற வேலை இல்லை அதில் என்ன சொன்னார் பர்சுத்தாவி இருபத்தி தானா இருபத்தி ஒன்னில ஊதி பர்சுத்தாவி பெற்றுக் கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் இதை செய்ய இது பர்சுத்தாவியானவர் உள்ள அந்த இயக்குதா மனிதன் சொல்லுகிறது சொல்லுகின்றது போல உள்ளே அல்லது அறிக்கையை அறிக்கை செய்யவில்லை என்று சொல்லுவார் சொல்லணும் அப்படித்தான் இந்த அதிகாரம் செயல்பட முடியும் அப்படித்தான் செயல்படும் மறுபடியும் அதாவது எவர்களுக்கு மன்னிக்கிறீர்களோ ஏன் வசனத்தை மாற்ற முடியாது அல்லவா வசனத்தில் அப்படித்தான் இருக்கிறது ால இந்த ஊழியத்தை உடையவர்களாய் அல்லாதவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த ஊழியத்தை பெற்றவர்களுக்கு இது விளங்காது இந்த ஊழியத்தை யார் பெற்றிருக்கின்றார்களோ யாருக்குதலில் ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் தான் இந்த வேலை செய்ய முடியும் அவர்களுக்கு தான் இந்த உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது பாவரி கை செய்ய வைத்து அவர்களை சுத்திகரித்து என்னோடு ஐக்கியப்படுத்துங்கள் பாவியாக இருக்கிற மனிதன் பாவத்தோடு இருக்கிறவன் அவரோடு கூட ஐக்கியப்பட முடியாது நடுவாக பாவங்களை அவர்களுக்கு மறைக்கிறது இருக்கிறது அல்லவா அதில் தேவனோடு ஒப்புறவாக வேண்டும் என்றால் ஐக்கியப்பட வேண்டும் என்றால் பாவமற்ற வாழ்க்கை இருக்க வேண்டும் அவர் பாவத்தை பாவியை நேசிக்கிறார் பாவத்தை வெறுக்கிறார் பாவ வெறு பாவத்தை பாரசுத்தாவினால் உற்பவிக்கப்பட்டு பிறந்தவர் முழுவதும் மனிதநாயக உலகத்தில் வாழ்ந்திருந்த போதிலும் அவர் கருத்தர் அவர் கடவுள் அவர் பரிசுத்தமானவர் மகாபரிசுமானவர் என்று அவர் பாபத்தை விரும்ப மாட்டார் அனைப்படினால்தான் பிதாவினிடத்தில் அவர் மூன்று தடவை பிதாவே இந்த பாத்திர விட்டு விளைய கூடுமானால் நீங்க மடி செய்வோம் எந்த பாத்திரம் பாவ பாத்திரம் பாவங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் அடைய வேண்டிய ஆக்கிரும் பாவத்தில் அடையக்கூடிய ஆக்கிரமக்களை விடுதலையாக்க தம்முடைய குமாரனை பலி செலுத்தினார் குமாரனை பலி செலுத்தினார் யார் அதை அவர் இந்த பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்ட பிளாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டு அவர் பாவத்திற்கு பாவத்தை பாராதவர் அல்லவா குமாரனா இருந்த போதிலும் நன்மைக்குடைய பாவங்கள் எல்லாம் என்னுடைய பாவம் என்று ஏற்றுக்கொண்டு அவர் பாவத்தின் நிமித்தமாக நம்முடைய பாவத்தின் நமக்கு அவர்களுடைய ஆக்கிரத்திற்கு அவர் ஏற்றுக்கொண்டார் ஒருவர் ஒரு பையன் கொலை செய்து விட்டு ஓடி வருகிறான் அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் இருக்கிறது ஓடி வருகிறான் கொஞ்சம் ஓவரத்திலே போலீசுகளை விரட்டிவிட்டு வருகிறார்கள் பார்த்துவிட்டார் ஓடிவா என்று கேட்கிறார் கதவை அடைத்தார் மகன் போட்டிருந்தார் அவருக்குரிய வஸ்திரத்தை போட்டு சுத்தமாக வைத்து கதவை திறந்து வைத்திருந்தார் போலீசுகள் வந்தவர்கள் இரத்த கரையாணிக்கிறவனை பிடித்தார்கள் நான் தான் அந்த ஆள் தண்டித்துக்கொள்ள மகன் மகனை பற்றி பேச உள்ள மகன் பாதுகாக்கப்படணும் பரவாயில்லை பிடித்துக் கொண்டு போனார்கள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்யும்படி மன்னிக்கும்படி பாதுகாக்கும்படி பாவத்தை அவர்களுக்கு தண்டனை வந்து விடாதபடி அழிந்து நரகாச்சனைக்கு போய்விடாதபடி இருக்க அண்டவர் கிறிஸ்து நம் எல்லாருக்காகவும் குற்றவாளியானார் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவர் ஆகிய தேவனுடைய உள்ளத்தை மறப்பட்டும் என்ன இந்த என்ன அவர் வேண்டிக் கொண்டார் பிலாவே பிளாவே ஒன்றாயிருக்க என்பது போல இவர்கள் நம்ம ஒன்றா இருக்கணும் பிரிந்திருக்க கூடாது தனித்திருக்க கூடாது இவருடைய ஐக்கியம் மீட்கப்பட்ட எல்லாரும் ஒன்றாக இருக்கணும் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒன்றாக இருக்கணும் என்று விரும்பினார் என்று நான் பார்க்கிறேன் ஆனப்படினால் கெட்டட பிள்ளைகளே ஆண்டவர் அவர் மகான் புலவர் இன்று அதை தரையிர்பார்க்கிறார் இந்த ஒரு சமயம் இருக்கட்டும் ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும் இப்பதான் அந்த மரத்தை வெட்டி போடு மூணு வருஷம் ஆகி ஒரு பலனும் இல்லை சும்மா நிற்கிறது வறுமையாக நிற்கிறது என்று அது தோட்டக்காரப்பிதான் சொல்லுகின்றார் குமாரன் இந்த ஒரு வருஷம் இருக்கட்டார வேலைக்காரன் கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் கூட கொத்திய போட்டு என்ன கூட ஆச்சமாகவே திருத்த பார்ப்போம் என்கிறார் அன்பு லேலுவையா எவ்வளவு பெரியது அருமையான கத்துணை பிள்ளைகளே பாவியாக வாழ்ந்த அற்ப மனிதர்களாக நம்ம அவரோடு கொண்டா கலந்திருக்க ஐக்கியமாக ஒரே ஸ்தானத்தில் இருக்க அவர் விரும்பி நம்மை ரசித்திருக்கிறார் நம்முடைய ரட்சிப்பு மிகப்பெரியது தேவ பிள்ளைகளே ஒப்பிர வாக்குதலில் ஊழியத்திற்குள்ளாக ஒப்புறவாக்குதலில் உபதேசத்திற்குள்ளாக வந்து இந்த அருமையான கருமையை பெற்றிருக்கின்றோம் அதற்காக கேட்கிறார்கள் என்ன நேற்று வரைக்கும் இப்படி அலைந்து நான் கடவுளை கண்டாங்கிறான் அநே வருடங்கள் கண்ணீர் ஒடித்த கவலைப்படும் ஜெபம் பண்ணியும் பெற்றுக் கொள்ளாத காரியத்தை இந்த வெப்புரவாக்குதலின் உபதேசத்தின் மூலமாக வாக்குதலின் ஊழியத்தின் மூலமாக கத்திர பிள்ளையில இந்த ஐக்கியத்தில் இந்த அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து பார்ப்போம் இரண்டாவதாக செஞ்சுதான் கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் வலது பக்கத்தில் இருந்து உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் நான் அவரிடத்தில் கேட்கவில்லை உலகத்துக்கு வனுக்கு மகிமை உண்டாவதாக அவரிடத்தில் கேட்கிறவைகளையும் உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்றார் அவரிடத்தில் கேட்கிறவைகளே நான் உலகத்துக்கு சொல்லுகிறேன் செய்வதில்லை என்று ஆண்டவராய் சொல்லுகிறார் லேலுயா லேலுயா நான் சுயமாய் ஒன்று சொல்லுகிறதில்லை அதனால்தானே அவர் என் வேலை வரல வரல வரல என்று சொல்லுகின்றே இருப்பது வேலை வந்தவுடனே வார்த்தை வந்தவுடனே தண்ணீரை நிரப்புங்கள் பிதாவினாந்து வார்த்தை வந்த உடனே அவர் முதல அம்மா சொன்னதுக்காக செய்திருக்கலாம் அது வரைக்கும் அவர் செய்யவில்லை சரியே உனக்கு எனக்கும் என்ன பிதாவினிடத்தரவில்லை வார்த்தை வந்தவுடனே அவர் சொல்லுகின்றார் தண்ணீரை நிரப்புங்கள் என்று மகிமை உண்டாவதா ஹலே இல்லையா அவர் கத்தரையோடு எப்பொழுது இருந்தாலும் சங்கீதக்காரன் தாவது ரயா சொன்னது போல கத்தரை என் கண் முன்னால் நிறுத்தி நோக்கி கொண்டு இருக்கிறேன் என்ற நிலையில் அவரோட கூட கலந்து இருந்தாலும் அவர் சொல்லாமல் அவர் ஒன்று செய்கின்றது இல்லை என்னை நாம் காணோம் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவர் நம்மளை ஒன்றாக கலந்து இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் அவர் சுத்தம் அறிந்து நாம் செயல்பட வேண்டும் பெற்றவர்கள் எது ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் ஜபம் மண்ணி ஆண்டவரிடத்திலே கேட்டு தேவை சுத்தம் அறிந்து அதை செய்ய தேவனுடைய ஐக்கிய நம்மிலே பெறுகிறது என்று அவர்களை நான் இன்னும் அவருக்கு மரியாதை கொடுத்து அவர்களை நாம் முக்கியப்படுத்துகிறோம் என்பது அதனுடைய பொருளாகிவிடும் செய்து கொண்டே அவர் பார்த்து கொண்டே இருப்பார் நம்மை மதிக்கவில்லை நம்மை எதிர்பார்க்கவில்லை அவர்களே எல்லாத்தையும் செய்கிறார்கள் என்று அறிந்து விசனப்படுவார் விசனப்பட்டு விசனப்பட்டு ஒரு அங்கிருந்து வெளியேறி விடுவார் என்று நாம் பார்க்கின்றோம் இன்றையதான் நடக்கிறது அருமையான கட்டண பிள்ளைகளை நான் நாட்கள் என்ன அறிகின்றோம் அவர் சாணாக எதையும் பேச மாட்டார் எதையும் சொல்ல மாட்டார் பிதாவினிடத்திலிருந்து வருகிற என்ன பதில் வருகிறது என்கிறத அறிந்துதான் அவர் எதையும் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது ஹலையா சில இடங்களில் சிலர் நான் நின்று ஒரு ஜெவம் பண்ணுவார்கள் நாங்கள் என்ன இடத்துக்கு போகிறோம் வீட்டை காத்துக்கொள்வோம் வீட்டில் நடக்கிற மாடுகளை பார்த்துக்கிறோம் வீட்டில் நடக்கிற பொருள்களெல்லாம் பார்த்துக்கிறோம் நாங்கள் பேட்டு வர்றோம் ஒரு வாட்சிமான இடத்துல சொன்ன மாதிரி சொல்லிவிட்டு கிளம்புவாங்க நீரியலாம் பார்த்துக்கிட்டோம் நாங்கள் போகிறோம் வந்த முறைதான் குறைபாடு இருந்தால் உங்க மாரி தான் வருஷம் போடுவோம் என்ற அர்த்தத்தில் சொல்லிவிட்டு போவாங்க அப்படி கடவுளை ஒரு ஒரு ஹெல்ப்புக்காக வைத்திருக்கிறார்கள் அவர்தான் நம்முடைய வீட்டின் தலைவர் கர்த்தர் என்னுடைய வீட்டில் இல்லத்தின் தலைவர் மறைந்திருந்து பார்க்கிற மறைவான விருந்தினர் என்று சில வீடுகளில் எழுதி போட்டிருப்பார்கள் இந்த இல்லத்துக்கு ஒரு தலைவர் அவர் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார் அவர்தான் எல்லாவற்று மறைவான விருந்தினர் அவர் வீட்டிற்கு அவர் விருந்தினர் என்று சொல்லுவார் அப்படி எழுதி போட்டிருக்காரு சில வீட்டில் அமைச்சருக்கு மயிழாவதாக அதைத்தான் தாவித கத்திரையின் கண்கனால் எப்பொழுதும் அந்த தாவிதை பற்றி ஆண்டு என்ன சொல்லுகிறார் அப்போ சிலர் பதிமூன்றாவது இருபத்தி ரெண்டாவது தாவிதை அவளுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயில் குமாரனாக தாவீதனின் ஏற்றவனாக கண்டே எனக்கு சாட்சியும் எப்படி இருந்தான் ஏற்றவனாக அவர் இருந்தார் எனக்கு சித்தமானதை மட்டும்தான் அவன் செய்வான் எனக்கு சித்தம் ஒன்றை அவன் செய்ய மாட்டான் அவர்கள்தான் தேவனுடையேற்றவர்கள் அவர்கள்தான் தேவனோடு எப்பொழுது ஐக்கியமாக இருக்கின்றவர்கள் தேவனோடு எப்பொழுது ஒன்றராக கலந்திருக்கின்றவர்கள் அருமையான கத்திர பிள்ளைகள ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பம் நாம் தேவனோடு எப்பொழுது ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் நாம் என்ன செய்ய வேண்டுமா இசாயின் தாவி மகனாகிய தாவிதை இருதயத்துக்கு ஏற்றவராக அவருக்கு சுத்தமானதை மட்டும் செய்கிறவராக இருந்தார் அவர் சொல்லுகிறதை மட்டும் சொல்லுகிறவராக இருந்தார் ஆனபடி நான் ஆண்டவர் அவர்களோடு ஐக்கியமாயிருந்தார் போத சொல்லுகிறத கேட்டு அதன்படிதான் அவர் செய்வார் சுவாமி முன்பாக அவர் எப்பொழுதும் அவருடைய இருதயம் செம்மையாய் ஒன்றை கொண்டு வர மாட்டார் கண்டதெல்லாம் சிந்திக்க மாட்டார் கண்டதெல்லாம் ஆராய்ச்சி போட மாட்டார் பழைய காரியங்களை அறிக்கை செய்த காரியங்கள் எல்லாம் தனியாக சிந்திக்க மாட்டார் அடித்தளி தீமையான காரியம் விட மாட்டார் உள்ளே ஆனால் கண்மணாலே பல நிகழ்ச்சிகள் பல காட்சிகள் பல பார்வைகள் பல எண்ணங்கள் தோன்றி மறைகின்றது அவர்களை என்று சொல்ல மாட்டார் அவர்கள் தேவனோடு ஐச்சியமாயிருப்பது அரிது தேவன் விலகி நிற்பார் அக்கிரமங்கள் பிரிவனை உண்டாக்கிறோம் விரைத்து விடும் அருமையாளர்களே மற்ற கிறிஸ்தவர்களை போல ஒருபோது நாம் சிந்திக்க வேண்டாம் நம்மை தேவன் அழைத்திருப்பது அவரோடு ஐக்கியமாயிருக்க முடியாது நம்முடைய ஊழியம் ஒப்புற வாக்குதலின் ஊழியம் எங்கே தேவனோடு ஒப்புரவாக்கக்கூடிய ஓடி நம்ம ஓடியோ தேவரோடு ஒப்புரவாக்க கூடிய சத்தியம் அதற்குரிய உபதேசம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார் சொல்லுவோம் இல்லையிலா யாருடைய அனுபவமும் எந்த அனுபவமும் இருந்தாலும் வேதத்திற்கு ஒப்பிருந்தால் ஏற்றுக்கொள்வோம் அருமையான கத்தடி பிள்ளைகள ஆண்டவர் தேவன் கிறா எஸ் கிறிஸ்து பிதாவினிடத்தில் கேட்கின்றார் பிதாவே பிதாவே எனக்கு தந்தவர்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும் அவர்களுக்குள்ள எந்தவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது ஒன்று இரண்டாவது அவர்கள் எல்லாரும் நம்மோடு கூட இக்கியமா இருக்கணும் நீர் நானும் எப்பொழுதும் ஒன்றாகவே இருக்கின்றது போல அவர்களும் நம்மிலே ஒன்றா இருக்கணும் என்று தேவனுக்கு மயிமையான ஊழியர்களில் வித்தியாசம் உண்டு என்று நான் சொன்னேன் ஆவியானவர் எல்லாருமே கிரி செய்கிறது ஒன்று தேவனோடு சேர்க்கும் ஊழியம் ஒன்று உண்டு தேவனோடு ஒப்புரமாக்கக்கூடிய ஒரு உபதேசம் உண்டு அந்த ஆளுகைக்குள் நான் வந்திருக்கின்றோம் பற்றி கொள்வோம் லேலையா குற்றம் இல்லாத மனச்சாட்சியோடு வாழும் இருதயம் இந்த உபதேசத்தின் மூலமாக கிடைத்தது ஒரு சிறு தவறு செய்து விட்டால் ஒரு குற்ற மனச்சாட்சி ஏற்படுகிறது வகித்துதான் நியாயப்பிரமானம் வருவதற்கு முன்னால் பாவம் என்னது என்று தெரியாது அதற்கு பிறகுதான் பாவம் என்றால் என்ன என்று தெரியும் அதே விடமா இந்த உபதேசத்தை நாம் அறிந்திருக்க முடியிறார் ஒரு சிறிய தவறு செய்து விட்டாலும் நம்முடைய மனதில் ஒரு சமாதான குறைவு ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி நான் தாவித சொன்னார் கர்த்தர் எனக்கு முன்னால நிற்கிறார் அவர் எல்லாருக்கும் முன்னாலும் நிற்க மாட்டார் என்னால் ஈசாயின் தாவிதம் ஈசாயின் தாவிதனுடைய இருதயம் அவருக்கு முன்பாக செம்மையா இருந்தது அருமை அரக்கத்து நம்முடைய இறுதி மிஸ் செம்மையா இருக்கும் விழிப்புணையாக கத்துடைய பிள்ளைகள் போல் தேவ ஊழியக்காரன் போல காணப்பட்டாலும் இருதயத்தில் ஓஞ்ச கபடு இருதயத்தில் சூது வாதங்கள் இருக்குமானால் அது குற்றமுள்ள மறைச்சாட்சி ஆகிவிடும் தேவனுக்கு நோவுக்கும் பிளவு கீறு உண்டாகிவிடும் பெரிய உண்டாகிறது ஆண்டு வகுத்த மறைச்சது வெளிப்படுத்தலைகள் இருக்காது தேவனம் போனால் தூக்கம் வைக்கிறது மனம் சிதறிய தேவம் ஒரு மனம் இல்லை எங்கேயோ மனம் போய்விடுகிறது இதெல்லாம் அந்த இருதயம் செம்மையா இல்லாதனால இருக்கிற ஒன்றாக இருக்கிறது என்கிறத கஷ்டப்படைய நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் தேர்வுக்கு மகிமை என் முன்னால் கஷ்டம் இருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு உத்தவமாக இருந்திருப்பார் பாருங்கள் அவர் ஒரு பக்தியுள்ள ஒரு வீரன் பக்தியுள்ள ஒரு வீரன் என்று நான் சொல்லுவேன் அவர் தேவருக்கு அவ்வளவு கணம் கொடுக்கிற ஒரு மனிதன் கத்துடைய பிள்ளைகள ஜபம் என்ன அவன் பிதாவினத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டுதல் என்னோடு ஒன்றா இருக்கிற ஆண்டு ஒருபோதும் தனித்து இருக்க கூடாது என்று சொல்லி வேண்டுதலை செய்தார் அதனு இன்றுபாசத்தில் இருந்து வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் என்ன வேண்டுதல் நாம் நினைக்கிறாரே காரியங்கள விடுதலை பெற்றாகிவிட்டது பாவது நாம் ஆகிவிட்டே சரிதானே என்று திருப்தி அடைய ஒருவேளை செல்ல வேலை மனம் வரலாம் அதனால் திருப்தி அடைய முடியாது அண்ணனுடைய வேண்டுதல் என்ன என்றால் தேவனிடத்தில் ஒன்றரை கலக்க வேண்டும் தேவனோடு ஒன்றாக சேர வேண்டும் அவர்கள் நன்னிலை ஒன்றாக இணைய வேண்டும் என்று அவர் ஜ அம ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புவீர்களாக அலையில அலையலையா அலையலையா நான் முன்பு சொன்னேன் அதாவது அவர் செய்யாமல் இவர் ஒன்றும் செய்ய மாட்டார் அவர் காண்பிக்காமல் இவர் ஒன்றும் ார் எதற்காக தேவனுடைய பிள்ளைகளாக நமக்காக இவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு மாதிரியாக அவர் காண்பித்துவிட்டு சென்றிருக்கின்றார் அப்படியே சிலுவையின் மல்ல பரியந்தம் பிதாவுக்கு கீழ்படிந்து அப்படியே முக்திக்கு போய்விட்டார் என்று நாம் காணுகின்றோம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்ன பிளாவோடு குமாரனோடு பசு ஐக்கியமாயிருந்து அவர் எங்க இருக்கிறாரோ அங்கேயே அதுதான் பெரிதான நோக்கம் என்று நாம் வேதத்திலே காண்கின்றோம் தேவனுக்கு மை மூன்றாவது ஆகிய ஐந்தாம் காரணம் பத்தொன்பது இருபது வசனங்களை நாம் வாசிக்கும் போது விவாதமாக வாசிக்கிறோம் குமார தாம ஒன்றையும் செய்ய குமார ஒன்றையும் செய்ய மாட்டார் எவ்வளவு அருமையானவர்கள் போய் சொன்னாலும் சரி தாயே சொன்னாலும் சரி சிறிய உனக்கு எனக்கு என்ன என்று சொல்லிவிட்டார் வேலை வரவில்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை குமாரோடு தேவரோடு உள்ள ஐக்கியம் இளைவர்கள் என்ன செய்வார்கள் அவரை வைத்து கொண்டு இவர்கள் தானாக சுயமாக இதை செய்து சோதனைக்கு வேதனைக்கு உள்ளாகிவிடுகின்றார்கள் அப்படியாக அதனால் சில ஆண்டு தடுக்கவில்லையே என்றும் கேட்பு கேள்வி கேட்பவரும் உண்டு நாம் அறிந்திருக்கின்றோம் கேட்க வேண்டும் ஐக்கியமாக கேட்கணும் மகிமை உண்டாவதாக தேவனுக்கு குமாரனாகிய கிறிஸ்து பிதா என்ன செய்கிறாரோ அதைத்தான் அவர் செய்வார் அதான் சாயா இருந்த போதிலும் தாயின் இடத்துல சொல்லிவிட்டு ரெண்டாவது அதிகாரம் நான்காவது வாக்கி அதற்கு ஏசீ எனக்கும் உ என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார்ம்மாவா இருந்தாலும் சரி பிதா செய்ய குமாரன் காணிக்கிறது செய்ய மாட்டே இல்லையா கிறிஸ்துவனுடைய நோக்கம் பிதாவோடு தமிழை ஜனங்கள் ஐக்கியமாக வேண்டும் பிதாவும் குமாரன் ஐக்கியமா போல மக்களும் பிதாவோடு ஐக்கியமாக வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் திருச்சபை எழுப்பியிருக்கின்றார் சபை உருவான நோக்கம் எப்படியும் வாழலாம் என்பதற்கு அல்ல செய்துவிட்டு திரும்பி வந்து அறிக்கை செய்யலாம் என்பதற்கு உபதேசம் இல்லை அறியாமல் தெரியாமல் முடியாமல் நிர்பந்தமாய் பற்பிற வகையிலே பாவங்கள் எழுகிறது உண்டு இது பாவம் என்று தெரிந்த உலகம் செய்துவிட்டு அப்புறம் வந்து அறிக்கை செய்வது துணிகரமான காரியம் அது தேவனை வருத்தப்படுத்துவது பிள்ளைகள தெருவாக்கு என்ன சொல்லுகின்றது குமாரனும் பிளாவுட ஐக்கியம் பிரசுத்தாவியனும் பிளாவுட ஐக்கியம் ஜனங்களும் பிளாவோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் நீனும் நானும் ஒன்றாயிருக்கது போல இவர்கள் எல்லாரும் நம்ம ஒன்றாக இருக்கும்படி தேவன் சிலரை முதலாவது அதிகாரப்படுத்தி பின்பு அவர்கள் மூலமாக அவர்களை அதிகார டைரக்டாக அதிகாரப்படுத்தி அவர்களுக்கு அந்த விடுதலை ஆக்கக்கூடிய ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்து இந்த ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி உபதேசத்தையும் கொடுத்து அனுப்பினார் அவர்கள் எங்களை கொண்டு உங்களுக்கு பற்றி போல செய்யுங்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் பிதாவை கர்த்தரை பின்பற்றுகிறது எங்களை பின்பற்றினால் அவரை பின்பற்றுவீர்கள் அவரோடு ஐக்கியமாயிருப்பீர்கள் நாங்கள் சொல்வதை கேளுங்கள் அந்த அதிகாரம் பெற்றவர்கள் அதை சொன்னார்கள் அந்த ஒழித்துக்குள்ளாக நாம சேர்க்கப்பட்டிருக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் வருகையே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் ஹெலையா தேவனுக்கு மயமாவதாக கணவன் மனைவியும் என்ற பாசமுடையவர்கள் வித்தியாசமான பாசமுடையவர்கள் தாயுத பணத்தில் உடன்பரப்பு கழகத்தில் வைத்திருக்கிற பாசத்தை விட கூடுதலான பாசம் வைத்திருக்கிறவர்கள் என்று இயேசு சுவாமியும் சொல்லுகின்றார் இந்த குடும்பத்தை பற்றி சொல்லிக்கொண்டு வரும்போது நான் சபையை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் சொல்லுகிறேன் என்று சொன்னார் என்று நாம் பார்க்கின்றோம் இதற்கு வேலை திருஷ்டாந்தப்படுத்தி மக்களுக்கு விளங்க வைக்க முடியாது அதபடினால இவைகளை சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் அதை விட மேலானது சபையினுடைய ஐக்கியம் ஆண்டுடைய பார்வையிலே சபை கிறிஸ்துவோட ஐக்கியமாயிருந்து அவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆண்டு அவர் விரும்பியிருக்கிறபடினால ஆண்டவரை சொந்திருக்கிறார் இந்த ஊழியம் தேவரோடு ஒப்புரவாக்குதலின் ஒளியோ என்று திருவசனம் சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சொல்த்திருக்கிறேன் தேவனுடைய பரிசு நாமத்திற்கு மைமண்டாவதாகின ஆனப்படி நல்ல அருமையானவர்களே தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள் தேவன் செய்கிறவைகளை அவர் சொல்லுகிறவைகளை அவர் காண்பிக்கிற மாதிரியின்படி செய்வார்கள் இவர்கள் தேவனோடு ஐக்கியமாக இருக்கின்றவர்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சொல்த்திருக்கிறேன் தேவனுக்கு மகிமை ஒன்றாவதாக மூன்றாவதாக பதினைந்து அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை ஒருவர் அன்பாயிருக்கிறது அன்பாக இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் இதா என்னில் அன்பாயிருக்கின்றது போல நானும் உங்களிலே அன்பாக இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் தேவ அன்பு தேவ அன்பை சரியாக தானித்தவர்கள் அன்பை விட்டு ஒருபோது விலகி போக மாட்டார்கள் பொசலாய் பிரஸ்த பவுல் சொல்லும் போது கிறிஸ்தவ அன்பு நெருக்கியா எவையெல்லாம் ஏற்பட்டாலும் சரி ஒருத்தரமோ பஸ் சந்தோஷமோ நிர்வாகமோ என்று சொல்லாம் ஏற்பட்டை விட்டு பிரிக்கிறேன் சிந்தித்தவர்கள் அந்த அன்பை பற்றியவர்கள் அந்த அன்பினுடைய மேன்மை அறிந்தவர்கள் கிறிஸ்தனுடைய அன்பின் நீளம் உயரம் ஆழம் என்னது என்பதை அறிவிக்கிட்ட அன்பு என்று எப்போது சொல்லுகின்ற அன்பிலே நாம் சிந்தித்து பார்க்கும் என்றால் நாம் எல்லாம் நரகத்தின் மக்களாக மாறி இருப்போம் அவனுடையவர்களுக்கும் ஒரு நரக ஆயுத்தமாக இருக்கின்றது அந்த நரகத்தை கொண்டு போவதற்காக சாத்தான் மக்களை திரட்டுகிறான் மனிதர்களுக்காக நரகம் உருவாக்கப்படவில்லை கள்ளது இவர்கள் எல்லாம் அறிந்த தேவன் மனு மக்கள் நிறகத்திலே எரிமை ரகத்திற்கு போய்விடக் கூடாது என்பதற்காக நம்முடைய ஜீவனையை கொடுத்துட்டார் பிளாவாகி தேவன் தமக்கு அருமையாக சில பிள்ளைய புகழ் ஆரணை இந்த பூமிக்கு அனுப்பி நமக்காக பரிசெலுத்தி விட்டார் அவர் என்ன கஷ்டங்கள் பட்டார் என்ன பாடுகள் ஐயோ அதை மனிதனால் சகிக்க முடியுமா எவ்வளவு செய்யப்பட்டார் ஈன சிலுவை ஆகிய ஈனச்சிலுவை கொடிய மனிதர்கள் கொலைகாரர்கள் தூக்கப்படக்கூடிய சிலுவையில் தூக்கினார் எனக்காக உல இருக்காக்காக நமக்காக அவர் மறிக்கிறார் கிறிஸ்து மறித்தனால அவருடைய அன்பு ஒளிப்பட்டது என்று எழுதியிருக்கிறது அவர் ஜீவனை கொடுத்தலாவிட்டால் என்று இப்படி இருக்க மாட்டோம் சாத்தா நம்மை குரங்காக்கி அப்படிப்பட்டால அந்த அன்பைக்கு தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நாம் காணுகின்றோம் கற்பனைகளை கை அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்கள் நிலைத்திருக்கின்றார்கள் என்று வேதன் சொல்லுகிறது இங்கே பதினாலாம் அதிகாரம் இருபத்தி வாக்கியத்தை வாசிக்கும் போது ஒருவன் எண்ணில் அன்பா அவன் என்ன செய்வான் வாசுங்க அப்படிப்பட்டவர்களோடு நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்று நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம் ஒருவன் அன்பா இருந்தால் ஒருவன் எண்ணில் அன்பா இருந்தால் அவனின் வசனத்தை கற்பனை வசனத்தை கை கொள்ளுவான் அவனிலே என்னிலே பிதான்பா இருப்பார் தேவனுடையோ பிளாவே நீரை நான் ஒன்றா போல இவர்களும் நம்ம ஒன்றாயிருக்கும் முடியவர்களுக்காக வேண்டிய செய்கிறேன் இந்த ஐக்கியம் எப்படி வருகின்றது காண்கிறதோ அது எல்லாம் தாமத செய்கிறதில்லை அவர் சொல்லுகிறத மாத்திரம் செய்கின்றது அவர் என்ன செய்கிறாரோ அதை மட்டும் செய்கிறது அதன் அன்பில வளர்றது அந்த ஐக்கியத்தில் இன்னும் பெருகுகிறது என்று நாம் பார்க்கின்ற மூன்றாவதாக அவருடைய கற்பனைகளை கை அவர்களை அன்பு கூறுகிறவர்களிடத்தில் தேவன் வாசமாக இருக்கின்றார் பார்த்தோம் ஒருவன் தேவனில் அன்பா இருந்தால் அவன் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வான் அன்பு என்றால் என்ன அவன் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு கிராமத்துக்கு போனோம் ஒரு கேத்தலிக் வீட்டுக்கு சென்றோம் அந்த வீட்டினுடைய சொல்லுவாங்க சாவியலைதான் வைக்கிறது அது அந்த வீட்டு நிலையில ஒரு இயேசுடைய பாடுபட்ட சொர்பம் இருந்தது அப்புறம் அந்த வீட்டுக்கிட்ட போகும்போது இந்த சிலையை பார்த்த உடனே அந்த வீட்டு பையன் தான் இந்த சிலை வாங்கும் போது ஒடிகிற மாதிரி காதலாம் தேஞ்சு போய் குச்சாயிட்டு இதெல்லாம் தேஞ்சு போயிருக்கிறத வாங்கும் போது இப்படித்தான் பார்த்து வாங்கினாங்களா இந்த பாடுபட்ட சொர்பங்கிறதுக்காக அப்படிப்பட்ட இந்த பாடுகளை காட்டுவதற்காக இப்படி வாங்கி இருக்குதா என்று கேட்டாங்க அவர் சாப்பிடுற சிலுவை போட்டு வைத்திருக்கிறார் தெரியமாடா வேதவசனம் என்று சொல்லுவார்கள் அதற்காக சாப்பிடுற பாத்திரத்தில் இப்படிப்பட்ட அன்பு அப்ப இந்த சிலுவை பாடுபட்ட சுரபம் இப்படி தேங்கி பயணிக்கிறதே என்ன என்ன கேட்கும் போது அப்பாவுக்கு அன்பு எப்போது சிலுவையை தொட்டுக்க முடியாது போகலாம் உள்ள போம்ப தட பாத தட கால தடவி தடவி தடவி தடவி முத்து விடுவார் தடவி தடவி ஒடிகிற ஸ்டேஜி ஆயிடுச்சு அன்பு இந்த சிலுவை எங்க அப்பா அவருடைய அன்பா காட்டதுன்னு தெரியாது அருமையானவர்களே கிறிஸ்து என் அன்பு கோளுகிறவர்கள் என்று சொல்லித்தான் இருக்கிறார்கள் நாமத்தை நாமத்தை இழிவுண்ட தக்கதான கிரியல்முறை செய்கின்ற பண்டிகை என்று சொல்லிவிட்டால் இல்லாத பாவத்தை அக்கிரமத்தையும் கிறிஸ்தவ மக்கள் நடப்பிக்கின்றார்கள் புது புது பாவங்களை செய்கின்றார்கள் சாராயக்கடையில் என்றுதான் லட்சம் கோடி வியாபாரம் சினிமா தேட்டர்ல சினிமா கிறிஸ்துமஸ் முன்னிட்டு நாலு காட்சிகள் வருமானம் நூழல் அருமையானவர்களே அன்பு ஒருவர் இயேசுவில் அன்பாயிருந்தால் கற்பனைகளை கை கொள்வார் அவனையில் நாங்கள் வந்து வாசம் தேவனுக்கு மயமண்டாவதாக அருமையான கட்டுட பிள்ளைகளை நாம் இயேசுவோடு என்றும் ஐக்கிய வாயிற்க விரும்புவோம் அவர்களிடத்தில் கேட்டு செய்வோம் அவர் விரும்பாதே செய்யக்கூடார் நாம் ஐக்கியத்தில் கற்பனைகளை நாம் கை வேண்டும் கட்டளைட்ட காரியலாவத்தையும்து வாசம் பண்ணுவோம் ஐக்கியமாயிருப்போம் இருக்கிறது அதான் சொன்னேன் தேவனோடு ஒப்புறம் ஆகக்கூடிய ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார் தேவனோடு ஒப்புறம் உபதேசத்தையும் எங்களுக்கு கொடுத்தார் என்று அப்போ சொல்லுகின்றார் தேவனோடு ஒப்புரமாக்கூடிய ஊழியம் தேவன் கொடுத்த ஊழியம் தேவன் கொடுத்த அதிகாரம் தேவன் கொடுத்தவைகள் உபதேசமும் எல்லாவிட்டாலும் பேரளவுக்கு ஆராதனை பேரளவுக்கு பண்டிகை பேரளவுக்கு சபை கூடுதல் இல்லை தேவனுக்கு வயது உண்டாவதாக அவைகளை நான் உங்களுடைய மாதப்பிறப்புகளை உடைய பண்டிகை காலத்தில் சுதந்து இழைத்து போனேன் என்று சொல்கின்றார் அப்படி அல்லாதபடி நம்முடைய ஆராதனைகள் தேவனுக்கு பிரியமாயிருக்க அண்டவராகிய தேவன் நமக்கு உதவி செய்வார் நாம் தேவனில் நிலைத்திருக்கிறோம் என்பதை எப்படி அறிவது பாசிகள ஒன்றியவான் நான்காவது காரம் பதிமூன்றாவது வாக்கியம் ஒன்றியவான் நான்காவது காரம் பதிமூன்றாவது கண்ணே பேரை தியானித்தே நமக்குள்ளிகமாக செய்கிறாரோ அவ்வளவுக்கு நமக்கு அவருக்கு உகவு ஐக்கியம் இருக்கிறது என்று அர்த்தம் என்று சொல்லுகிறது இல்லை பத்து சோதர மணி நாள் ஒரு அன்னிபாசை வரவில்லை அது ஆளுத்திலே குட்டடித்து பாடினால் தான் அன்னி பாசை வருகிறது என்பது தேவனுடைய ஐக்கியத்தில் குறைவுபட்ட ஒரு அனுபவம் தேவனுடைய ஐக்கியத்தில் நிறைவுபட்ட ஒரு அனுபவம் இருக்கிறது என்றால் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அந்த ஆவியிலே கழிவுறுவது தான் வளர்சுத்தாண்டு பலவாரியாக வெளிப்படுகின்றான் நம்முடைய கிளைகள் எல்லாம் ஏற்ற பிரகாரம் இருக்கிறது காண்பவர்கள் காண்கின்றார்கள் என்கிறது தேவனோடு உள்ள ஐக்கியம் இருக்கிறது நாம் தேவனோட ஐக்கியமா இருக்கிறோம் என்பது அதனுடைய பொருள் என்று வேதம் சொல்லுகிறது அதற்காக ஒன்றிய மூன்றாவது வாக்கியத்தை அவருடைய கட்டுரைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான் அவருடைய கற்பனைகளை கை கொள்கிற நிலைத்திருக்கிறான் அவரும் அவனில் நினைத்திருக்கிறார் கற்பனைகளை கை கொண்டு கற்பனை கட்ட நடப்பதும் எல்லாமே தேவனோட ஐக்கியமா நாம் இருக்கிறோம் என்கிறதை நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அது இருக்கும் அதற்காக ஆண்டு நாம் தெரிவித்து இவர்களெல்லாம் ஒன்றாயிருக்கும் நீர் நான் ஒன்றாக போல இவர்கள் எல்லாரும் நம்ம முடியாக இவர்களுக்காக நான் தேவம் பண்ணுகிறேன் இவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் எதற்காக நாங்களும் நானும் பரிசுமோடு ஐக்கியமா இருக்கிறது போல நீர் அதாவது குமாரன் மூலமாக தந்த ஆத்துமாக்களும் உமோடு கூட என்று வேண்டார் நோக்கம் என்ன நான் தேவனோட ஐக்கியமாயிருக்க வேண்டும் என்பது பிலாவினுடைய கிறிஸ்துவனுடைய விருப்பம் என்று சொல்லுகிற அப்படின்னால ஆண்டு சொத்துறீர்கள் அப்படின்னால நம்மை அவர் இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்துக்குள்ளாக நடத்தி உப்புரவாக்கு ஊழியத்தை நமக்கு தந்து அன்றவராக உப்புரவாக்கு உபதேசத்தையும் தந்து தேவனோட ஒப்பிரவாக்கங்கள் என்று சொல்லுகின்றார் ஆனால் அப்படி அது தேவனோடு ஒப்புரவாக்கிற ஒரு ஊழியம் இந்த ஊழியம் செய்யாதவர்கள் அதாவது மனிதர்களை தேவனோடு சேர்க்கவில்லை சிதறிக்கிறார்கள் என்று பெரிய லட்சக்கணக்கான கூட்டங்கள் கூட்டலாம் கையை தூக்கலாம் ஏதாவது அடுத்த வருஷமோ இந்த வருஷமும் பார்க்க போகிறார் அவர்கள் அங்கு போய் எப்படியா போகிறார்கள் அதுவல்ல ஒரு ஆத்மாவான சபையோடு சேர்த்து அவர்களுக்கு இந்த ஒப்புரவாக்குதல் கொடுத்து தேவனோடு ஐக்கியப்படுத்தி எ வருகைக்கு ஆய்தப்படுத்துவதே மேலான ஊழியம் என்று என்ன வேண்டாம் இந்த ஊழியத்துக்கு உபதேசத்தினாலே தேவரோடு ஒப்புறவாக இதிலே இந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் அலையலையா இவைகளை பெற்றிருக்கிற நாம் எப்பொழுதுகளை மனதில் கொண்டு சந்தோஷப்படுவோம் கேட்பவர்களுக்கு சத்தியத்தை சொல்வோம் நான் சொல்லி வார்த்தை வார்த்தை செய்யாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவேன்னு சொல்லுகிற்குள் பிரயோசிப்பது இல்லை அதனுடைய தேவன் சொல்லிய வார்த்தைகளுடைய ஜீவியுங்கள் தேவன் சொல்ல வார்த்தையை கை கொள்ளுங்கள் செய்யுங்கள் அப்பொழுது தேவ ஐக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாவிட்டாலும் அரிது என்று நாம் சொல்லுவோம் கதிராக தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார்கள் நமக்கு பிரசுத்தாகி தந்திருக்கிற அப்படின்னா தேவனோட இருக்கிறோம் தேவனுடைய பிரமாணங்களை நாம் கை கொள்ளுகிற அப்படின்னா ஐக்கியமாக இருக்கிறோம் தேவனியில் அன்பாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் கற்பனைகளை கை கொள்ளுகிறதுனால் வந்து அவர்களோட வாசம் பண்ணுவோம் அவர்களோடு ஐக்கியமாக இருப்போம் என்று இறைவாக்கு சொல்லுகிற அந்த நல்ல கிருமையை கத்த நமக்கு தந்திருக்கிற முடியாத நாம் சொந்தரி அன்பிலையில் வளர்ந்து வளர்ந்து அன்பான சீசன் என்ற ஒரு சீசன் பேர் எடுத்தது போல நாம் அந்த பேரை வாங்க கற்றா இது நமக்கும் தேவன் கிரும சோர் அவர்களிடலாம் பொறுப்பெல்லாம் ஒப்பு கொடுத்தார் தாயைக்கூட அவர்களுக்கு தான் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம்